தலைப்பு துணிவு நாம் செய்யும் ஒவ்வொரு முடிவுகளையும் நாமே எடுக்க பழகிக்கொள்கிறோமோ அப்பொழுதுதான் அதன் விளைவுகளையும் எதிர்கொள்ளும் தைரியமும் நமக்குள் பிறக்கு பிறக்கிறது அன்புடன் நட்டினையின் கவிதைச் புத்தூர் ஜி